அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லி இலங்கேசி இந்த நாள் தலைப்பு ஆணவம் ஒரு கழுகு உயரமான மலையில் பறந்து சென்று அமர்ந்தது அந்த மலை உச்சியில் அது அமர்ந்ததும் அதன் பக்கத்திலேயே ஒரு சின்ன சிலந்தி ஊர்ந்து செல்வதை பார்த்தது இந்த உச்சியில் சிலந்தியா என்று அந்த கழுகிற்கு அதிசயம் கழுகு சிலந்தியை பார்த்து எப்படி இவ்வளவு உயரம் வந்தாய் என்று பியப்புடன் கேட்டது நீ பறந்து வருகிற போது நான் பின்னிய சிலந்தி வலை உன் காலில் ஒட்டி அதில் நானும் இருந்ததால் இங்கு வந்தேன் இப்போது பார் நீ சிரமப்பட்டு அடைந்த இடத்தை நான் எளிதாக அடைந்து விட்டேன் என்று கர்வமாக ஆணவத்தோடு பதில் அந்த சிலந்தி அப்போது ஒரு பலத்த காற்று வீசவே சிலந்தி அதில் தடுமாறி மலை உச்சியிலிருந்து கீழே அதல பாதாளத்தில் விழுந்து கொண்டிருந்தது ஆம் ஆணவம் அழிவை தரும் அடக்கம் உயர்வை தரும் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் ஆணவத்தை அகற்றி வாழ்வோம் நன்றி